அறிவோம் அஞ்சல் தலை சார்பாகவும் இந்த அறிவம் அஞ்சல் தலையை உங்களுக்கு அளிக்கின்ற நற்றினை சார்பாகவும் உலகில் உள்ள அனைத்து குழந்தை செல்வங்களுக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் நற்றினை நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அறிவோம் அஞ்சல் தலைக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் பேசுறேன் குழந்தைகள் தினம் இத நாம எப்ப கொண்டாட ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல ஜூன் மாசம் ரெண்டாவது சண்டே இதன் முதலா குழந்தைகள் தினமா கொண்டாட ஆரம்பிச்சாங்க இத ஆரம்பிச்சவர் யாருன்னா டாக்டர் சார்லஸ் லெனார்டு அப்படிங்கிற ஒரு அமெரிக்கர் அந்த காலத்துல அந்த செகண்ட் சண்டே வந்து ரோஸ் சண்டே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து அது பிளவர் சண்டேன்னாங்க கடைசியா, கடைசியாக அதை சில்ட்ரன்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க இதுதான் உலகத்தில் வந்து குழந்தைகள் தினம் செலிப்ரேட் பண்ணுறதுக்கான பிள்ளையார் சொல்லியாக அமைஞ்சது ஆனால் குழந்தைகள் தினத்தை அதிகாரப்பூர்வமாக கொண்டாடுறது கொண்டாடினது எப்பன்னா ஏப்ரல் 23, மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதுல தான் டர்க்கிங்கிற நாடு தான் வந்து கொண்டாட தீர்மானித்தாங்க ஸோ குழந்தைகள் தினத்துக்கு அதிகாரபூர்வமான அந்தஸ்து வந்து உலக அளவில் கிடைக்கிறதுக்கு வந்து எழுபத்தி மூணு காத்திருக்க வேண்டியது இருந்தது தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி குழந்தைகள் தினத்துக்கு வந்து ஐக்கிய நாடுகள் சபையிலே ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது அதாவது நவம்பர் இருபதை வந்து உலக குழந்தைகள் தினமாக கொண்டாடலாம் அப்படின் சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபையும் யூனிசெஃப் அப்படிங்கிற நிறுவனமும் ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க இந்த உலக குழந்தைகள் தினத்தின் மூலமாக ஐக்கிய நாடுகள் சபை வந்து உலக நாடுகளுக்கிடையே குழந்தைகளுக்கான கல்வி அவங்களோட பாதுகாப்பு அப்புறம் பல பொதுநல திட்டங்களையும் கிடைக்க செய்யறதுக்கு வந்து வழிமுறையை வந்து கொண்டு வர உதவி செய்யறதுக்கு ஒரு உறுதுணையாக அமைஞ்சது அதேபடி உலக குழந்தைகள் தினம் வந்து நவம்பர் இருபது ஆனா இந்தியாவில் மாத்திரம் நாம வந்து நவம்பர் பதினாலு தான் வந்து குழந்தைகள் தினமா கொண்டாடுறோம் இது எப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்குறீங்களா இந்தியாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருஷம் வரைக்கும் நவம்பர் இருபதான் குழந்தைகள் தினமா கொண்டாடிட்டு இருந்தோம் ஆனா நம்ம இந்தியாவோட முதல் பாரத பிரதமரான ஜவஹர்லால் நேரு இறந்த வருஷத்துல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷத்துல இருந்து அவரோட பிறந்த நாளான நவம்பர் பதினாலாம் வந்து நாம் வந்து குழந்தைகள் தினமா கொண்டாட ஆரம்பிச்சோம் அது ஏன் அப்படின்னா இது வந்து நேரு வந்து குழந்தைகள் மேல வச்சிருந்த பாசமே காரணமா அமைஞ்சது அது மட்டும் உலக நாடுகள்லேயும் பல நாடுகள் வந்து குழந்தைகள் தினத்தை வந்து வெவ்வேறு நாளில் வந்து கொண்டாடுறாங்க அதில் பிரேசில் வந்து அக்டோபர் பன்னெண்டை வந்து குழந்தைகள் தினமாக கொண்டாடுறாங்க பர்மா வந்து பிப்ரவரி பதிமூணையும் பங்களாதேஷ் வந்து மார்ச் பதினேழையும் ஹாங்காங் வந்து ஏப்ரல் நாலு அப்புறம் நார்வே வந்து மே பதினேழு அப்புறம் வந்து இன்றைக்கு வரைக்குமே அமெரிக்கா வந்து ஜூன் செகண்ட் சண்டேயை தான் வந்து குழந்தைகள் தினமாக கொண்டாடிட்டுருக்கு சரி நவம்பர் இருபதை வந்து எந்த நாடுகள்லாம் வந்து குழந்தைகள் தினமாக கொண்டாடுதுன்னா கனடா பிரான்ஸு இஸ்ரேல் அயர்லாண்டு இப்படி சில கண்ட்ரிஸும் நவம்பர் இருபதை வந்து குழந்தைகள் தினமாக கொண்டாடிட்டு இருக்காங்க குழந்தைகள் தினத்துக்கான அஞ்சல் தலைகளும் வெளியிட்டு தான் இது இன்னைக்கு வரைக்கும் இதில் குழந்தைகள் தினத்துக்கான முதல் அஞ்சல் தலை வெளியிட்ட நாடு வந்து எதுனா பிரேசில் எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னா அக்டோபர் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாவது வருஷத்துல தான் உலகத்திலேயே முதல் குழந்தைகள் தினத்துக்கான அஞ்சல் தலை வந்து வெளியிட்டது இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் ஏப்ரல் மாசம் சைனாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி வருஷம் மே அஞ்சாம் தேதி ஜப்பானும் குழந்தைகள் தினத்துக்கான அஞ்சல் தலை வந்து வெளியிட்டு அதை கொண்டாடினாங்க சுதந்திர இந்தியாவில குழந்தைகள் தினத்துக்கான முதல் அஞ்சல் தலை வெளியிட்ட வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நவம்பர் தேதி அதாவது நேருவோட பிறந்த நாள் இன்னைக்கு வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் வரைக்குமே குழந்தைகள் தினத்துக்கு இந்தியாவில் வந்து கண்டிப்பாக ஒரு அஞ்சல் தலை வந்து வெளியிட்டு வந்துட்டுருக்கும் சில தவிர்க்க முடியாத காரணங்கள்னால சில வருஷங்கள் வந்து அந்த குழந்தைகள் தினத்துக்கான அஞ்சல் தலை வந்து வெளியிட முடியாமல் போயிருக்கே வழிய மற்றபடி பெரும்பாலான வருஷங்கள் வந்து குழந்தைகள் தினத்துக்கான அஞ்சல் தலையை வந்து இந்தியா வந்து வெளியிட்டு வந்துட்டுருக்கு ஸோ குழந்தைகள் தினத்தை கொண்டாடுவோம் அஞ்சல் தலையோடு பயணிப்போம் நன்றி வணக்கம்